واشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى بالله من الشيطان الرجيم بسم الله الله الرحمن الرحيم صدق மண்ணையும் மண்ணிலே ம ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருத்தனுக்கு புகழ் அனைத்தும் அலக்துல்லா சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சண்மாக்க போதகர் சையீதுல் கவுனின் தாஜுல் மதீனா ரசூ அக்ரம் சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னருடைய வாழ்க்கைகளை தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியுங்கள் தபவு தாபியுங்கள் கியாமும் வர இருக்கும் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் சாந்தியும் மெண்டெண்டும் உண்டாவதாக பிரார்த்தித்தவனாக புனிதமான ஜும்மாவுடைய கடுமைக்கு வருகை தந்து கொண்டிருக்கும் அல்லாவின் நல்லாவின் கட்டளை மேலுமான அளவு அவசர அவசரமாக எடுத்து நடக்குமாறும் அல்லாஹ் விளக்கிய விலைகளுகளை முற்று முழுதாக தவிந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் வசியத்துடன் பிறப்பிக்கின்றேன் இத்தகுல்லா கணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே ஒரு உயர்த்தனமான சங்கையான புனிதமான மார்க்கத்தில் அல்லாஹ் அனைவரையும் வைத்திருக்கிறார் அல்லாஹினால் அனுப்பப்பட்ட இந்த மனித சமுதாயம் உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்து ஒரு சீரான நேரான நல்வழியை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹினால் உலகத்தில் நபியுல்லா ஒலைவசல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டு அந்த நபியுடைய வாழ்க்கைக்கு வியாக்கியானமாக அல்லாஹ் குர்வானை அனுப்பி அந்த குர்வான்படி செல்லல்லாஹ் வழி செல்லும் உலகத்தில் வாழ்ந்து ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் ஜெயம் வேண்டும் உலகத்தில் வாழுகின்ற நல்ல மனிதனாக உலகத்தில் வாழ வேண்டும் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹாவை சந்திக்கின்ற ஒவ்வொரு அடியானும் சிரித்த வண்ணமாக அல்லாஹாவை சந்தோஷப்படுத்தியவனாக நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹுடத்தில் வந்து சேர வேண்டும் என்பதற்காக தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களையெல்லாம் விட்டுவிட்டு கடைசி நாள் வரக்கூடிய மனிதன் வரைக்கும் இந்த தீன் போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த புனிதமான தீனுள் இஸ்லாத்தை செல்லு செல்லும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வழிகாட்டி தந்துட்டு போய்விட்டார்கள் இந்த புனிதமான மார்க்கம் சங்கையான மார்க்கம் உயர்தரமான மார்க்கம் ஒவ்வொரு மனிதனும் சீரடைய வேண்டும் என்பதற்காக ஏராளமான வழிமுறைகளை காட்டி தந்து கொண்டே இருக்கிறது ஏராளமான வழிமுறைகளை எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் வாழுகின்ற பொழுதோ கூட்டு வாழ்க்கையின் பக்கம் தேவையாக இருக்கின்றான் அது குடும்பமாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஏனைய கூட்டு வாழ்க்கையின் பக்கம் மனிதன் தேவையாக இருக்கின்றான் கூட்டு வாழ்க்கைக்கும் மனிதனுக்கு எது தேவையோ அதையும் எமது இஸ்லாம் வழிகாட்டு தந்துவிட்டது கூட்டு வாழ்க்கைக்கு தேவையான நல்லொழுக்கம் நன்னடத்தை நற்குணம் போன்ற ஏராளமான நல்ல பல வகையான நல்லொழுக்கங்களையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தந்து போய்விட்டது ஒவ்வொரு மனிதனும் உலகத்திருந்த வாழ் என்ற பொழுது கூட்டு வாழ்க்கை என்ற ஒன்றை மனிதன் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது அதிலும் மிகவும் குறிப்பாக கூட்டு வாழ்க்கை என்கின்ற பொழுதோ அந்த கூட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி தூணாக விளங்குகின்றதுதான் இஸ்லாம் மிகைப்புப்படுத்தி பேசிய ஒரு விடயம்தான் என்னுடைய உவத்துடைய தாயும் தந்தையும் மனிதனுடைய கூட்டு வாழ்க்கைக்கு மிக முக்கிய தூண்களாக காட்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய மீதான பெரியார்களே சகோதரர்களே எமது இஸ்லாம் எமக்கு காட்டி தந்த அந்த நல்லொழுக்கமும் அந்த நன்னடத்தையும் எம்மை பெற்று வளர்த்தெடுத்த தாயந்திர்களும் பக்கம் காட்டப்படுமா இருந்தால் இதே இஸ்லாம் தாயந்தர்களை வரவேற்கின்றதோ எந்த சுவர்க்கம் தாயந்தர்களின் நல்ல முறையில் நடப்பவர்களை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறதோ எந்த தன்னுடைய திருமறையில் என்னை வணங்க வேண்டும் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் எனக்கு சிரக்கு வைக்கக் கூடாது என்பதெல்லாம் கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அதுக்கு அடுத்த கட்டளையாக ஒவ்வொரு அடியானையும் பார்த்து அல்லா பேசிக் கொண்டிருக்கிறான் எங்கெங்கே அல்லாஹ் தன்னை வழங்க வேண்டும் என்று சொல்லுகிறானோ அடுத்த கட்டளையாக அல்லாஹ் சொல்லுகிறான் தன்னுடைய தாயந்தர்களுடன் நல்ல முறை நடக்க வேண்டும் எந்த இடத்தில் குர்வான் தன்னுடன் நல்ல முறையில் தனக்கு நன்றி செலுத்தியவனாக உலகத்தில் வாழ வேண்டும் என்று குர்வான் பேசுகிறதோ அடுத்த கட்டளையாக அல்லாஹ் பிறப்பிக்கின்றான் தன்னுடைய தாயேந்திர்களுக்கும் நன்றி செலுத்தியவனாக உலகத்தில் வாழ வேண்டும் எங்கெங்க எல்லாம் குர்வான் தனக்கு சிரக்கு வைக்கக்கூடாது என்பதாக பேசியிருக்கிறான் அந்த இடத்திலெல்லாம் அல்ல அடுத்த கட்டளை பிறப்பிக்கின்றான் ஒவ்வொரு அடியானும் அவன் யாராக இருக்கலாம் படித்தவனாக இருக்கலாம் படிக்காதவனாக இருக்கலாம் ஆட்சி இல்லாத ஒரு பாமர மகனாக இருக்கலாம் ஆட்சி செய்யக்கூடிய அரசனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் பெற்ற தாயந்தர்களுடன் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய பெருமொரு ஆவலாக இருக்கிறது ஆக கண்ணியத்துக்குரிய மிதான பெரியார்களே சோதரிகளே இன்றைக்கு கவலையக்கூடிய விடயம் என்று சொன்னால் கொர்வான் தாயந்திரர்களை பற்றி பெருமையாக பேசுகிறது ஹதீசும் தாயந்திரிகளை பற்றி பெருமையாக பேசுகிறது சுவர்க்கமும் தாயந்திரம் நல்ல முறை நடப்பவர்களை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறது இவ்வாறெல்லாம் இருந்து கொண்டிருக்க இன்றைய காலகட்டத்தில் தாய் தந்தையர்கள் உதாசீனம் செய்யப்படுவதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது எமது வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு கட்டத்தையும் அடைந்திருப்போம் நாம் சிறு பிள்ளை என்று இருந்திருப்போம் பின்னால வாலிபரன் வந்திருப்போம் பின்னால திருமணம் முடித்து ஒரு தகப்பனாக இருப்போம் என்ன கட்டந்தான் வாழில் அடைந்தாலும் என்னை எல்லாம் எங்களை எல்லாம் பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் எனக்கும் தாய் என்னை நான் ஒரு பிள்ளை பத்து பிள்ளையிட வாப்பாக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாய்க்கு நான் பிள்ளையாகத்தான் இருப்பேன் என்னை வளர்த்த தந்தைக்கு நான் ஒரு பிள்ளையாகத்தான் இருப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு அடியாளும் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அடி மனதில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொர்வான் அடிக்கடி தாயந்திர சிறப்பை பற்றி பேசிக் இருக்கிறது அல்லா ஜல்ல வணங்குங்கள் அவனுக்கு எந்த ஒன்றையும் நினைவிக்காதீர்கள் பெற்றோர்களுடனும் உங்களை பெற்றெடுத்து நல்ல முறையில் வளர்த்தெடுத்து அந்த பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் அல்லாஹுடைய கட்டளையாக இருக்கிறது பெரியார்களே சோழர்களே அல்லா ஜல்லவா எங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஏராளமான நியமத்துக்களை தந்திருக்கிறான் அது குடும்பமாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொருடைய உடம்புலையும் பல ஏராளமான நியமத்துக்களை தந்திருக்கிறான் ஆக அல்லா தந்த நியமத்துக்கள் இஸ்லாத்துக்கு அடுத்ததாக பெருமொரு நியமத்து சொன்னால் நாம் ஒவ்வொருத்தரும் உயிருடன் இருக்கின்ற பொழுது எமது தாய் தந்தையர்கள் உயிருடன் இருக்கின்றார்களே இதுதான் உலகத்தில் மிகவும் பெரிய ஒரு கணிக்கப்படுகின்றது என்று சொன்னால் இதுக்கு அங்காள பெரியோரு நியமத்தே கிடையாது அந்தளவு பெரியோரு நியமத்துதான் செல்வல்லாஹ் அலையவா செல்லம் சொன்னார்கள் சுருக்கமாக சொன்னார்கள் தரவா செல் அல்லா அலுவலம் இம்பல் ஏறுகிறார்கள் ஏற்கின்றதீஸ் தான் மனிதன் வாடுகின்ற பொழுது நல்ல ஒரு அடியானாக உலகத்தில் வாழ்ந்து சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய ஆவலாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அடியான் சுவர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் ஒவ்வொரு அடியானுக்கும் வழிகாட்டி தந்திருக்கிறான் மிகவும் இலேசான ஒரு வழி மிகவும் லேசான ஒரு பாதையை அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறான் அதுதான் பெற்றோர்களாக இருக்கிறார்கள் பெற்றோர்களுடைய காலடியில் தான் சுவர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி சல்லி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாம் ஒவ்வொருத்தரும் உலகத்தில் ஏராளமான அமல்கள் செய்யலாம் நோன்பு பிடிக்கலாம் ஜக்காத் கொடுக்கலாம் ஹஜ்ஜிக்கு மேல் ஹஜ்ஜி செய்யலாம் உம்ரா மேல் உம்ரா செய்யலாம் அடுத்தவருடைய நல்ல முறையில் நடக்கலாம் ஆனால் பெற்றோருடைய துவா இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் பெற்றோருடைய துவாவும் அரவணைப்பும் எங்களுக்கு இல்லை சொன்னால் எமது எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கும் அது யாராக இருந்தாலும் சரி பெரும் பட்டம் பதவியில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி பெற்றோருடைய துவா இல்லை சொன்னால் எந்த ஒரு நாள் அவருடைய வாழ்க்கை கேள்விக்குரிய இல்லை என்று சொன்னாலும் நாளை கிராமத்துடைய நாள அடுத்த உலகத்துடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் நஷ்டப்படக்கூடிய ஒரு ஆளுக்கு தள்ளப்படுவார்கள் ஆக கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சோதரிகளே அந்த தாயந்தர்கள் எந்தளவு முக்கியமானவர்கள் குர்வான் தாயுடைய நபிசல்ல அல்லாஹ் அலையை செல்லம் அவர்கள் அல்லாஹுக்கும் மிகவும் நேசமான ஒரு மனிதர் உலகத்தில் வந்துவிட்ட எல்லா நபிமார்களுக்கும் ஒரு சங்கையான புனிதமான ஒரு நபி அல்லாஹ் தனக்கு விருப்பமான ஒரு நபியாக உலகத்தில் தேர்ந்தெடுத்தும் கூட நபி சல்ல அல்லா அலே அவர்கள் உலகத்தில் ஏராளமான கஷ்டங்கள் பட்டார்கள் உண்ணுவதற்கு உடுப்பில்லாமலும் உடுப்பதற்கு உடுப்பில்லாமலும் உண்ணுவதற்கு இல்லாமலும் உலகத்தில் வாழ்ந்தார்கள் இந்த நபியுடைய கஷ்டத்தை கூட அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லவில்லை ஆனால் ஒவ்வொரு அடியானும் உலகத்தில் விளங்க வேண்டும் தன்னை பெற்றெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தாய் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறாள் என்பதை விளங்குவதற்காக வேண்டி அல்லா ஜல்ல ஷானவ தாலா தன்னுடைய திருமறையில ஆயிரத்தி நானூறு ஒழுங்கு முன்னால் கூறிவிட்டான் கடைசி நாள் வரக்கூடிய மனதின் வரைக்கும் தாயுடைய கஷ்டத்தை மறக்கக்கூடாது எவ்வளவு சிரமப்பட்டிருப்பால் அல்லாஹ் குரான் சொல்கிறான் அல்லா குரான் சொல்கிறான் நாம் மனிதர்களுக்கு நல்ல உபதேசம் செய்திருக்கிறோம் நாம் மனிதர்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறோம் அவருடைய தாய் தந்தையுடன் நல்ல முறையில் நடப்பதற்காக வேண்டி ஏன்னால் அவருடைய பெற்றோர்கள் அந்த சிசுவாக இருக்கின்ற கட்டத்தில் எங்களை எல்லாம் பெற்றெடுத்த பெற்றோர்கள் மிகவும் சிரமத்துக்கும் மத்தியிலும் கஷ்டத்துக்கும் மத்தியிலும் மிகவும் பலவீனமானவர்களாக உலகத்தில் எங்களை எல்லாம் தன்னுடைய கருவறையில் சும ார்கள் அல்லா குரான் சொல்லும் பொது அவசை நல் இன்சான பிவாலி தேகி நாம் மனிதர்களுக்கு தாய் தந்தையுடன் நல்ல முறையில் நடக்குமாறு எச்சரித்துள்ளோம் ஏனென்று சொன்னால் ஹமலத் தாயுடே வயிற்றில் நாம் ஒவ்வொருத்தரும் சிசுவாக இருக்கின்ற பொழுது மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் எம்மை பாதுகாத்தார்கள் அவர்களுக்கு சில கோப்புகள் அவர்கள் சில சாப்பாடுகள் சாப்பிடக்கூடாது சில நேரங்களில் வெளியிலே செல்லக்கூடாது சில வேலைகள் செய்யக்கூடாது தனக்கு ஏற்பட இருந்த எண்ணற்ற இன்மங்களை தன்னை ஒரு சிசுவாக வயிற்றில் காரணம் உலகத்தில் வரக்கூடிய வேலையில் நல்ல ஒரு மனிதனாக பிள்ளையாக உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு எல்லாம் இன்னற்ற இன்பங்கள் எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு தாய் தன்னுடைய வயசில் ஒவ்வொருத்தரையும் சுமந்தால் என்பதையும் அல்லாஹ் குரவால சொல்கிறான் அல்லா அதோடு நிறுத்திவிடாமல் அந்த அடுத்த வசனத்தில் அல்லா சொல்கிறான் அடுத்த ஆயத்தில் அல்லா சொல்கிறான் பெருமனை சுமந்தது மாத்திரம் சுமையல்ல சுமந்தது மாத்திரம் கஷ்டம் அல்லா சொல்லுகிறான் தன்னை பெற்றெடுக்கக்கூடிய வேலையில எங்களை ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய தாய் கருவறையிலிருந்து வெளியாக கூடிய வேலையில எவ்வளவு சிரமப்பட்டால் என்பதையும் அல்லா ஜல்லி சானுவியாமத்தினால் வரக்கூடிய மனிதன் வரைக்கும் மறக்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய திருமறையில் அல்லா பதிந்து வைத்து விட்டான் ஆக கண்ணியமான மீதான சகோதரர்களே இந்த தாய் தந்தையின் எவ்வளவு முக்கியமானவர்கள் எமது வாழ்க்கையில் எவ்வளவு தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம் அந்த தாய் தந்தையுடைய துபாவின் பக்கம் நாம் ஒவ்வொருத்தரும் கேட்டு இன்றைக்கு என்னுடைய தாயுடைய நிலைமை என்ன என்னுடைய தாய் எங்கே இருக்கிறார் நான் எங்க இருக்கிறேன் சரி தொழிலுக்காக வந்தாலும் வேற தேவைகளுக்காக வந்திருந்தாலும் என்னுடைய தாயுடைய முகப்பது உள்ளத்தில் இருக்கிறதா தாய்க்கு ஒரு நாளாவது நாம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விதத்தில் டெலிபோன் மூலமாக அல்லது வேற ஒரு விதத்தில் பேசியிருக்கிறோம் ஒரு நாளைக்கு கூடினா இரண்டு தடவைக்கு மேல நாங்கள் யாரும் பேசுறதுக்கு விரும்ப மாட்டோம் கஷ்டமா இருக்கிறது தாயோட பேசுறது என்று சொன்னாங்க யோசிக்கணும் என்னை பெற்றெடுத்து நான் சிசுவாக இருந்து வெளியாகி அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய கட்டத்தில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தாயுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய வேலையில ஒரு பக்கத்தில் இருந்து அடுத்த பக்கம் திரும்ப வேலையில நான் உதைத்திருப்பேன் நான் திரும்பி இருப்பேன் நான் ஆடி இருப்பேன் ான கட்டங்களில் தாய் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் என்பதை நாம் ஒவ்வொருத்தனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு தட நபி தோழர் ஒருவர் அமிஷல்ல அல்லாஹ் அலிஸ்லமுடைய காலத்தில் தன்னுடைய தாயை தன்னுடைய தலைக்கு மேலால வைத்து காபாவை தவாப் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் பல தடவை தவா செய்தார் சல்லா அலிஸ்லம் இடத்தில் போய் கேட்கிறாரே யார சூழல்லா நான் என்னுடைய தாயை என்னுடைய தாய் நடக்க இயலாத சிரமமான கஷ்ட நேரத்தில் நான் என்னுடைய தாயை எனது தலைக்கு மேலால் வைத்து இந்த புனிதமான காபாவை தவாப் செய்து பல தடவை தவாப் செய்து வருகிறேன் நான் என்னுடைய தாய்க்கு பணிவிட செய்தவனாக ஆகி விடுவேனா என்று கேட்டதற்கு சல்லா அலிஸ்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா சொன்னார்கள் சல்ல உன்னை பெற்றெடுக்கக்கூடிய வேலையில அந்த தாய் விட்ட ஒரு பெரும் மூச்சுக்கு கூட நீ செய்யக்கூடிய சிரமம் ஒரு ஒரு ஈடாகாது சொன்னார்கள் அவ்வளவு முக்கியமானதும் அவ்வளவு பெருமொரு தூணாக எங்களை ஒவ்வொருடைய தாய் தந்தையர்கள் எமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக கண்ணியமானவர்களே நாம் ஒவ்வொருத்தரும் எம்முடைய உள்ளத்தில் கை வைத்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் நான் எவ்வளவு என்னுடைய தாய்க்கு கண்ணியம் கொடுக்கிறேன் நான் எவ்வளவு என்னுடைய தந்தைக்கு கண்ணியம் கொடுக்கிறேன் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய நல்ல முறை நடக்கிறார்கள் இல்லையா என்னுடைய பிள்ளைகளால் எனக்கு நஷ்டம் எனக்கு கஷ்டமா என்னுடைய பிள்ளைகளால் எனக்கு சோதனையா என்னுடைய பிள்ளைகள் எனக்கு கட்டுப்படுறார்கள் இல்லையா நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் எமது வாழ்க்கையில் முந்தைய காலத்தை பிரட்டி பார்க்க வேண்டும் எமது வாழ்க்கையில் முந்தைய காலத்தை பிரட்டி பார்க்க வேண்டும் நான் என்னுடைய தாய் தந்தை நடந்திருக்கிறேன் நல்ல முறை நடந்திருக்கிறேனா அல்லது அவர்கள் மனநோகும்படி உலகத்தில் நடந்திருக்கிறேனா அவர்களை கஷ்டப்படுத்தி உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஆளாகியவனாக உலகத்தில் வாழ்ந்தேனி ஒவ்வொரு வாழ்க்கையில் பின்புறத்தை கடமைப்பட்டிருக்கிறோம் சோழர்களே அல்லாஜல்ல மனிதனுக்கு வைத்திருக்கக்கூடிய தந்திருக்கக்கூடிய நியமத்துக்கள் ஆக பெரிய ஒரு தாய் தந்திர ஆக்கி இவர்கள் இந்த நியமத்துகளை உதாசீனம் செய்வார்களோ இவர்களெல்லாம் தாயந்திரிகளை மதிக்காமல் உலகத்தில் மிதித்து வாழ்வார்களோ இவர்களுக்கு நாளை கேமத்துடைய நாளில் என்ன இருக்கிறது என்பதையும் அல்லா ஜல்ல ஷானுவ தாலா குர்வான்லையும் ஹதீஸ்லையும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது ஆக கண்ணியமானவர்களே எமது வாழ்க்கையில் எமது தாயந்திர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் யாருக்கும் விளங்குகிறது கிடையாது நாம் ஒவ்வொருத்தரும் எங்களை வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறிக் கொண்டே போகிறோம் நாம் விஞ்ஞானம் கொடி கட்டி பறக்கிற மாதிரி நாங்கள் உலகத்தில் கொடி கட்டி பறந்தாலும் தாயுடைய துவா இல்லையா தாயுடைய தந்தையுடைய துவா இல்லையா தாயுடைய அரவணைப்பு இல்லையா என்றாவது ஒரு நாள் இன்ஷா அல்லா எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம் எமது வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் எம்மை தேடி தேடி வந்து கொண்டே இருக்கும் ஒரு அறிஞர் சொல்கிறார் அவர் சிறிய வயதில் இருக்கின்ற வேலையில் தன்னுடைய தாயுடன் இளமை பருவத்தில் இருக்கின்ற வேலையில் தன்னுடைய தாய் ஏதோ ஒன்று சொன்னதற்கு கொஞ்சம் கார சாரமாக கொஞ்ச சத்தமாக பேசிவிட்டார் இவர் பேசியவுடன் அந்த அந்த அறிஞருடைய தாய் மிகவும் மனவேதனையை மனவேதனையை ஓ மகனே நீ சிறு பிராயத்தில் இருந்தெல்லாம் மறந்து விட்டாய் இப்போது நீ வாலிப தன்மைக்கு வந்து விட்டாய் வாலிப்பனாகிவிட்டாய் இப்பொழுது நீ ஒரு சிங்கத்தை தாக்கும் அளவுக்கு தைரியம் உனக்கு வந்திருக்கிறது ஆனால் உமது வாழ்க்கையில் பின்புறத்தை கொஞ்சம் நீ சிறு பிராயத்தில் இருக்கின்ற பொழுது எனது மடியில் நீ பாலருந்துகின்ற பொழுது ஒன்றுக்கும் இயலாதவனாக உனது உடம்பில் நிற்கக்கூடிய ஒரு சிறு கொசுவை கூட தட்ட இயலாதவனாக நீ என்னுடைய மடியில் பாலருந்தினாய் இதோ இன்றைக்கு இந்து நிலைமையில் வந்திருக்கிறாய் உனக்கு சிங்கத்தை தாக்கும் சக்தி இருக்கிறது ஆனால் நானும் பலவீனமான ஆகிவிட்டேன் என்று சொல்லி அந்த தாய் மிகவும் மன அந்த அறிஞருக்கு உபதேசம் செய்கின்றார் ஆக கண்ணியமானவர்களே நாம் ஒவ்வொருத்தரும் எமது வாழ்க்கையில் நஷ்டங்களும் கஷ்டங்களும் தேடிக்கொண்டிருக்கிறதா என்னை கஷ்டங்கள் பின் தந்து வந்து எனது பிள்ளைகள் சோதனைகளுக்கு நாம் முகம் கொடுக்கின்றோமா நாம் ஒவ்வொருத்தரும் கட்டாயம் செய்ய வேண்டியது முதலாவது தாய் தந்தையர்கள் உயிருடன் இருந்தால் அந்த தாய் தந்தையாக வேண்டி அவரிடத்தில் போய் உட்கார்ந்து கால் மடிச்சு உட்காந்து அவர்களிடத்தில் துவா வேண்டிக் கொள்வதை அவர்களுக்காக ஏதாவது சதுமத்தை செய்து கொள்வதே நாம் அவர்களுக்கு செதும செய்வது அவர்கள் விரும்பவே மாட்டார்கள் ஏன் அந்த இலக்கம் தன்னுடைய பிள்ளை தனக்கு செதும செய்வதா சொல்லி அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் இருந்தாலும் ஒரு கண்ணியத்திற்காக அல்லா சொல்லியிருக்கின்றானே அல்லாவுடைய கட்டளையே நபியுடைய கட்டளையாக இருக்கிறதே நபி சல்லா அலிஸ்லம் சொன்னார்களே எவர்கள்லாம் உலகத்தில் தாய் தந்தையே சேர்த்து வாழ்கின்றார்களோ நாளை கேம நாளில் இரண்டு வாயல்களும் இரண்டு வாயல்கள் இவருக்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறது என்னும் பக்கம் வாருங்கள் அழைப்பதற்காக காத்துக்கொண்டிருக்கார்களே அந்த சுவர்க்கத்தை ஆதரவு வைத்தவனாக நாம் ஒவ்வொருத்தரும் எமது தாய்ந்த இடத்தில் போய் உமா உங்களுக்கு செய்யணுமா அப்பா உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா சொல்லி கேட்டு அவர்களுக்கு பணிவிட செய்வது எமது ஒவ்வொருத்தரின் கடமையாகவும் இருக்கிறது ஆக கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சுவர்களை அண்மையில் கூட சில சம்பவங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அண்மையில் கூட எமது உடம்பாக்கள் சிறி ஒரு ஜமாத் ஒரு ஜமாத் ஒரு இடத்துல போயிருந்த வேலையில பிரியாணம் போகக்கூடிய வேலையில பிரயாணத்தில் வாகனத்துடைய டிரைவர் சொல்லியிருக்கிறார் உம்மா பிச்செடுக்கிற இடம் மிஸ்கீனாக இருந்து மக்களிடையே கையேந்த கூடிய இடம் இதுதான் என்று சொல்லி ஒரு இடத்தை காட்டிக் கொடுத்திருக்கிறார் எமது நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் தான் ஏராளமான சம்பவங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல ஏராளமான சம்பவங்களும் இருக்கின்றது சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காது ஹதீஸ்களும் செல்லல்லா அலிஸ்லமுடைய காலத்தில் ஏராளமான சம்பவங்கள் நபி தோழர்கள் கூட தாயுடைய அரவணை பிள்ளாமல் உலகத்தில் வாழ்ந்து அவர்களுடைய கடைசி கட்டம் எந்தளவுன்னு சொன்னால் களிமாவுக்கு தடமாறக்கூடிய நிலைமை வந்துவிட்டது செல்லல நேரடியாக போனார்கள் தாயிடத்தில் விசாரித்தார்கள் தாய் கொஞ்சம் மனம் வந்திருந்தால் தாய் மன்னித்த பிறகுதான் அந்த நபி தோழருடைய வாயில் களிமா வந்தது இவ்வாறான ஏராளமான சம்பவங்கள் நாம் எல்லாம் படித்திருப்போம் பல வருடங்களுக்கு முன்னால் பல வருடங்களுக்கு முன்னால் இந்தநெட் எல்லாம் பரவி ஒரு ஒரு மனிதர் ஒரு வாலிபர் அந்த வாலிபர் எந்த நாட்டையும் சேர்ந்தவர் என்று தெரியாது அந்த வாலிபர் என்ன செய்யறார் சொன்னால் தன்னுடைய தாய் ஒரு இரண்டு கண்ணும் இழந்த ஒரு ஒரு கண்ணில்லாத ஒரு தாயாக இருந்தால் இவர் படித்து ஒரு பெரிய ஒரு இடத்துல படித்துக்கொண்டிருக்கிறார் அந்த தாய் மகனுடைய பாசத்தில் மகனுடைய இறக்கத்தில் அந்த படிக்கின்ற இடத்துக்கு ஒரு பாடசாலையோ அல்லது ஏதோ ஒரு கல்லு ஏதோ ஒரு இடத்துக்கு போய் அந்த மகனை பார்ப்பதற்கான அந்த தாய் அந்த தாய் போகக்கூடிய வேலையில் இவர் பிள்ளைகளுக்கு முன்னால நூற்று கணக்கான பிள்ளைகள் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இருப்பார்கள் இந்த பிள்ளைகளுக்கு முன்னால அந்த தாயை சந்திக்கிறதுக்கு வைக்கப்படுகிறார் ஏன் இரண்டு கண்ணும் இல்ல தாய்க்கு இவர் சந்திக்க வைக்கப்பட்டு ஏதோ ஒரு பிள்ளைக்கு சொல்லி அனுப்புகிறாரு உங்களோட மகன் நீங்க இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லி அனுப்புறாரு தகவல் போய் தாய்க்கி கிடைக்கின்றது தாய் மிகவும் மன வருத்தத்துடன் கவலைப்பட்டவளாக வீடு திரும்பி வருகிறாள் வீடு திரும்பி வந்து இவர் பின்னாலை படிச்சு நல்ல ஒரு இடத்துக்கு வந்து தாய் ஒரு நாள் கேள்விப்படுகிறார் தன்னுடைய மகன் இந்த இடத்துல ஒரு செமினார் ஒரு ஏதோ ஒரு புரோக்ராம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க அந்த இடத்துக்கு மகன் வாராருன்னு சொல்லி தாய் மிகவும் ஆவலுடன் அந்த இடத்துல மகனை பார்க்கறது காண்டி போரா அந்த இடத்திலையும் வச்சு மகன் தாயை புறக்கணித்து அனுப்பிவிட்டார் பேசல இப்பொழுது தாய் மிகவும் கவலையாக பல வீட்டிலே வாழ்க்கையை கழித்து அந்த தாய் ஒரு ஏதோ தாய் அல்லாஹுடைய கதிர் வந்து தாய் மரணமாகிவிட்டால் மரணமாக முன்னால் அந்த தாய் ஒரு சிறிய ஒரு ஒரு கவிதை ஒரு காகிதம் உடைய எழுதி வைத்துவிட்டு போய்விட்டார் என்ன என்று சொன்னால் ஓ மகனே அந்த காரியத்தை இந்த மகனிடத்தில் கொண்டே கொடுங்க சொல்லி ஒரு மனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அந்த தாய் மரணித்து இப்பொழுது ஒரு இந்த மனிதர் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்டு அந்த நபரை போய் சந்திக்கிறார் சந்தித்து இவ்வளவுதான் நம்முடைய தாய் ஒப்பாத்தாகி விட்டார் என்று செய்தியை சொல்லிவிட்டு அந்த கையில் அந்த தாய் ஒப்படைத்த அந்த நபரிடம் ஒப்படைக்கிறார் அந்த நபர் அந்த கடிதத்தை திறந்து பார்த்தவுடன் அதில் எழுதப்பட்டிருக்கிறது ஓ மகனே இன்றைக்கு நீ பெரியாலாகிவிட்டாய் பெரிய நிலைமைக்கு நீ வந்து விட்டாய் ஆனால் உடைய இரண்டு நீ உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு முத்துக்களும் இரண்டு தங்கங்களும் என்னுடைய தங்கம் என்று சொல்லி அந்த தாய் எழுதி வைத்து போயிருந்தால் என்ன சொன்னால் அவர் சின்ன வயதில் விளையாடக்கூடிய வேலையில ஏதோ கண்ணில ஏதோ ஒன்று பட்டு அந்த பின்னால் வைத்திய அறிக்கை வந்திருக்கிறது கண் இல்லாமதான இருக்கணும் இல்லை என்று சொன்னால் இன்னத்துடைய கண்ணை வாங்கி பூட்டணும் அர்ப்பணித்து தன்னுடைய இரண்டு கண்ணையும் தன்னுடைய வாழ்நாள் போனால் பருவாயில்லை தன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை போய்விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய இரண்டு கண்ணையும் கலட்டி அந்த பிள்ளைக்கு கொடுத்து விடுகிறாள் தாய் கண் இல்லாத ஒரு பெண்மணியாக ஆகிவிட்டால் இதுதான் சரித்திரம் பின்னால் கவலையப்படுறாரு கை செய்தப்படுறாரு உலகத்தில் தாய் தந்தையர்கள் கண்ணம் மூடினத்துக்கு பின்னால அவர்களுக்கு செஞ்ச துரோகமும் அவர்களுக்கு செஞ்ச அநியாயமும் நினைச்சு இன்னைக்கு எத்தனை பேர் உலகத்தில் கை வாழ்றாங்க எத்தனை பேர் வாழ்க்கையில கண்டு கொண்டிருக்கிறாங்க அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களும் அவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகள் முட்டிக்கொண்டே இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர்கள் தாய் தந்தையுடன் நல்ல முறையில் நடக்கவில்லை இப்பொழுது தாய் தந்தையர்கள் கண்ண மூடி கபருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சீதேவிகள் நல்ல மக்களாக கபுல வாழ்வார்கள் நாம் ஊவத்திருந்தான் உலகத்தில் நல்ல முறை நடக்கவில்லை என்று சொன்னால் கை செய்தப்படுவோம் ஆக எவர்களுடைய தாய் தந்தீர்களாம் இன்றைய நாள் உயிரோடு வாழ்கிறார்களோ இந்த இடத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் நீத்திவிப்போம் என்னுடைய தாய் எனக்கு முக்கியமானவள் என்னுடைய தாய் எனக்கு பெருமதியானவள் என்னுடைய வாழ்க்கை நான் இந்த அளவுக்கு ஒரு நிலைமைக்கு வாரத்துக்கு எனக்கு காரணமாக அமைந்தது என்னுடைய தாயும் தந்தையும் தான் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் எமது மனதிலே உறுதி நாம் ஒவ்வொருத்தரும் அந்த தாய் தந்தையில சுதுமை செய்து இன்றைய என்னுடைய வாழ்க்கையை அடுத்த மாற்றி தாயுடைய துவாவுடன் எமது வாழ்க்கையை கழிக்க வேண்டும் இறுதியாக சம்பவத்தை சொல்கிறேன் அகமதுல பதிவு செய்யப்பட்ட ஒரு தடவை செல்ல செல்லும் அவர்கள் தன்னுடைய தாயுடைய கபரடிக்கு போகின்றார்கள் போய் உட்கார்ந்து அழுகிறார்கள் அழுகிறார்கள் அழுகிறார்கள் எந்தளவுன்னு சொன்னால் சஹாபாக்கள் வந்து பார்த்தார்கள் செல்லும் தலையை குனிந்தவர்களாக மிக நீண்ட நேரமாக அழுது நபியுடைய அழுகையை பார்த்து சஹாபாக்குடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது சஹாபாக்களும் அழுகிறார்கள் செல்ல அல்லது சொல்லுகிறார்கள் நாம் பயந்தோம் இதே இடத்திலே இருந்து விடுவார்களா என்று பயப்பட்டு விட்டோம் சொல்லுகிறார்கள் பின்னால் ஒரு தடவை சல்லி செல்லம் சொன்னார்கள் நான் உலகத்தில என்னுடைய தாய் உலகத்தில உயிருடன் இருக்கின்ற நிலைமையில நான் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹூ அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்டி என்னுடைய தாய் யா முகமது யா முகமது சல்லா அலே செல்லம் ஓ முகமதே சல்லா அலே செல்லம் என்று கூப்பிட்டால் நான் என்னுடைய தொழுகையை விட என்னுடைய இவாதத்தை விட என்னுடைய தாயுடைய அழைப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று சொல்லி சல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான் இமா முஸ்லீம் ரஹிம் தன்னுடைய கிரந்தத்தில் ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் உவைசுல் கி ரமத்துல்லாஹ் அலை ரயீஸ் தாபியின் தாபியங்களுக்கு எல்லாம் பெரியோர் ரயிஸ் அவர்தான் தலைவர் அவர்தான் இவ்வளவு சிறப்பு பட்டத்தையும் பெறுவதற்கு காரணம் எந்தளவு சொன்னால் ஹஜரத் உமர் அலி அல்லாஹ் சொன்னாள் எனக்கு பின்னால உலகத்தில் ஒரு நபி வாரதாக இருந்தால் அது உமர் ரதி அல்லாஹ் அவர்களாகத்தான் இருக்கும் இன்னொரு தடவை சொன்னார்கள் உமர் ரலி அல்லாஹ் வன்னார்கள் ஒரு பாதையினால போனால் ஷெய்தான் இன்னும் ஒரு பாதையினால போவான் அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு சஹாபி இந்த சஹாபியை பார்த்து சல்லல்ல அலிசல்ல சொன்னார்கள் பத்து சஹாபாக்களை நன்மாராயம் கூறினார்கள் அதில் ஒரு மனிதர் தான் உமர் பில் ஜன்னா சொன்னார்கள் உமர் ரவி அல்லா சொர்கத்தர் சொன்னார்கள் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சஹாபியை பார்த்து சல்லல்ல அலேசலம் சொன்னார்கள் பின்னால் ஒரு நாளைக்கு நீங்க எம்என் நாட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா ஹஜ்ஜிக்கு போனீங்கன்னு ஒரு மனிதர் வருவாரு அவருடைய கருண் வம்சத்தை சேர்ந்தவர் சொல்லக்கூடிய மனிதர் இந்த மனிதரை நீங்க சந்திக்க அவரிடத்துல உங்களோட பாவ மன்னிப்புக்காக வேண்டி உங்களோட பாவ மன்னிப்புக்காக வேண்டி நீங்க அவர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு தேடுங்க சொல்லி சல்லிசெல்லம் அவர்கள் அந்த பெரிய உமரது எல்லாம் அவர்களுக்கு வழிகாட்டினார்கள் என்று சொன்னால் இதே அவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார்கள் என்னை செய்திருக்கிறார்கள் ஒன்றுமே செய்யவில்லை அவர்கள் செய்தது தன்னுடைய தாயுடைய வேண்டி நபிசல்லா அலே செல்லம் அவர்களை தரிசிக்க வர இருக்கிறார்கள் நபி தான் இருக்கக்கூடிய பக்கத்து ஊருக்கு நபிசல்லா அலே செல்லம் வந்திருக்கிறார்கள் நபியை பார்த்தால் சஹாபி என்ற சஹாபி என்ற அந்தஸ்து போய் சேரனும் சஹாபா எங்களுக்கு கிடைக்கும் அந்த பதவியும் கூட துறந்துவிட்டு தாயுடைய வேண்டி தாயுடன் இருந்து கொண்டார்கள் நன்மாராயம் சொல்லிவிட்டு போனார்கள் சொன்னால் தாயும் தந்தையும் நாம் ஒவ்வொருத்தரும் கிதம்ப செய்வதற்கு எவ்வளவு தேவையானவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு எங்கள் எல்லாரும் தாயந்தும் வயசாளியாகி வயசாகி இருப்பார்கள் தாயந்தர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருந்தும் ஏதோ ஒரு நோயின் காரணமாக சில தாய் தந்தர்கள் ஓரம் அதாவது படுக்கையில் இருந்து இந்த தாய் தந்தர்கள் நல்ல முறையில் கவனித்து அந்த தாய் தந்தரோட துவாவுடன் உலகத்தில் வாழ்ந்து ஏற்பட இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய நஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து தாயிடத்தில் போய் ஏ தாயே என்னுடைய குடும்ப என்னுடைய தொழில கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது துவா செய்ங்க என்ன பிள்ளைகள் இன்னைக்கு கொஞ்சம் பிள்ளைங்கால இன்னைக்கு கஷ்டமா இருக்கிறது துவா என்ன குடும்பம் எல்லா தலைமனைக்கு கஷ்டமா இருக்கிறது துவா செய்ய சொன்னா அந்த தாய் நிச்சயமாக இப்படி ஒரு கட்டளை தாய்க்கு பிறக்கப்படவில்லை தாயுடைய சொல்லி ஒரு வார்த்தை சொன்ன போதும் நிச்சயமா சத்தியமாக எமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் எமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அடியோடு இல்லாமல் போயிடும் இதற்கு மாறாக தாய் தந்தைகள் உதாசீனம் சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் எம் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் பல பிரச்சனைகளையும் பல கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டு இருப்போம் ஆக நாம் ஒவ்வொருத்தரும் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது தாயுடைய துவாவுடன் உலகத்தில் வாழ்ந்து நாளைய கேமத்துடைய நாளையில தாய் தந்திர கண்ணியப்படுத்திய கூட்டத்தில் அல்ல எம் அனைவரையும் சேர்த்தல்வானாக யார பாங்களை மன்னிப்பாயாக அல்ல எங்க சிறிய மன்னிப்பாயாக அல்ல தாய் தந்திரி செய்த பாத்தை மன்னிப்பாயாக யல்லா நாங்கள் அறியாமல் சில வார்த்தைகள் பேசிருப்போம் எ தாயந்திரை பாவங்களும் மன்னித்துருவாயாக தாயந்திரி உயர்ந்தரமான சொர்க்கத்தை கொடுத்துருவாயாக எல்லா தாயந்திரிகள் கபராளிகளாக இருக்கிறார்கள் யாருலா எல்லா அத்தனை பேருடைய கபறுகளையும் சொர்க்கத்துடைய பூஞ்சல ஆக்கிடுவாயாக தாயத்தேந்தர்கள் நோயாளிகள் யாருலா எல்லா நோய்களையும் குணப்படுத்திருவாயாக எல்லா சிறந்த ஆரோக்கியமான நல்ல அமளி பாதத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுப்பாயாக அல்ல எங்களுடைய கஷ்டங்களா நிவர்த்தி செய்வாயாக அல்ல கடன் இல்லாத வாழ்க்கையை தந்துருவாயாக இருக்கூடிய பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி செய்ய தந்துடுவாயாக உன்னும் பக்கமும் எல்லார கவனத்தையும் திருப்பி எம் உலகத்தில் வாழின்ற பொழுது நல்ல அடியான உலகத்தில் வாழ்ந்து அதே நல்ல அடியான வந்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அனைவருக்கும் தந்துடுவாயாக அலமது